சென்னைவருக்கும் வணக்கம் இசை பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள் ஒவ்வொரு ஆங்கிலமாகவும் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மணி பத்தறிமுதல் பனிரண்டு நம் மன்றத்தில் திருமறை இசை நிகழ்ச்சி நடத்துவார்கள் வந்து பயன்பெறுமாறு வேண்டுகிறோர் தமிழக சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு எஸ் ஆர் அவர்கள் திருமணக்கு ஏற்றி இந்திய நிகழ்ச்சியினை தொடங்கி வைப்பார்கள் Thank <laughs> you. இணையடி நீழலே மாதில் வீணையும் போன்றதே கீதா இணையடி நீழலே மாலை மதியமும் போன்றதே கீதா இணையடி நீழலே மாலை மதியமும் போன்றதே இணையடிநீ மூசு வண்டரை பொய்கையும் போன்றதேசா இணையடி நீடலே வீசல் என்ற இணையடி நீடனே வீசு சந்திரனும் போன்றதே வீங்கிட வேணிலும் ஈசன் எந்தை இ இணையடி எந்த இணையடி மூசுவண்டரை பொய்கையும் போந்ததே ஈசன் எந்த இணையடி இழலே இணையடி மாசில் வேணையும் மாலை மதியமும் பூதங்கள் கேங்குள வேனிலும் மாசிலவே மalei மதியமும் தேடங்களும் கேங்குட வேனிலும் மூதுவன்றறை பொயகையும் போதே மூதுவன்றறை பொயகையும் போ 국민 aerospace disappointment. तव भगवम माwidetildeणयूं तमबद दबम तमबद दबबद दबबद पद प्रमोद वदना पद दब भगब भगब भगब भगब ददिब भगब भगब दनिर निरबद निरबनि दद हास वीणयूं वाले adiya muze sandano ningile veline mootu valare koyigum bogane veeda velude elayadiniirande elayadiniirave எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிக்கு வணக்கம் எனது குருநாதன் தர்மபுருமார் வேலாயுத உதவாமூர்த்தி திருவடிக்கு வணக்கம் தமிழிசை சங்கத்தாருக்கு என்னுடைய வணக்கம் இங்கு கூடியிருக்கும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே திருநாவுக்கரசர் நம்பர் அருளாமையினால் பெரிய புராணத்தில் வருகிற சொல் நான் சொல்கிறேன் நம்பர் அருளாமையினால் வேற்று சென்றார் நம்பர் அருளினமையினால் மீண்டும் சைவத்திற்கு வந்தார் என்பது சேர்க்கிழாருடைய திருவாக்கு இதற்காகவோ என்னமோ தெரியவில்லை எதற்காக என்னுடைய சமயத்தை விட்டு இன்னொரு சமயத்திற்கு சென்றாய் அப்படின்னு ஆண்டவனே ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சான் போல இருக்கு அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஆனா அதுவே சரி என்று நான் சொல்லிவிட மாட்டேன் என்னுடைய நினைப்பை சொல்லுகிறேன் அவ்வளவுதான் இதற்காக என்ன பண்ணினான் சுவாமி ஒரு நாலு தண்டனை கொடுத்து விட்டான் நஞ்சை குடி கட்சி லீட்டரையில் இடச் செய்தான் யானையை விட்டு இட செய்தான் கல்லிலேயே கட்டி போட்டான் இப்ப நாம கூட விரும்பினால் வேறொரு மதத்துக்கு போய்விடலாம் அல்லவா யாரும் தடை செய்ய போறதில்லையே இந்த மண்ணிலே பறந்தவரும் நாவுக்கரசர் தானே அவர் விரும்பினார் இன்னொரு மதத்திற்கு போய்விட்டார் ஆண்டவன் அப்படி நினைக்கல இவனை இப்படியும் ஒரு தண்டனை கொடுத்து அவனை தூயவனாக ஆக்கி ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி இருக்கிறான் போலும் ஆக நீக்கறையில் இட்டு விட்டார்கள் மாபாவிகள் என்று சொல்லுவார் சேக்குழர் மாபாவி கடையமணர் என்றும் சொல்லுவார் அவரை ஏன் ஞாவுக்கரசரை நீத்தறையில் போட்டு விட்டார்களாம் ஆதங்கத்தில் சொல்றவர் அந்த நெற்றறையில் இட்டபோது சுவாமி பத்து திருப்பாடல் பத்து அபூர்வமான திருப்பாடல் பத்து திருப்பாடலும் நமக்கு நல்ல உபதேசம் அந்த நெற்றலையில் இட்டவனை திட்டினாரா அல்லது வைதாரா அல்லது ஒரு சாபம் கொடுத்தாரா இல்லை கிடையாது இந்த நீட்டறை எப்படி இருந்தது என்று சொல்லுகிறார் சுவாமி நீத்தறைங்கிற வார்த்தை கூட அவருடைய வாக்குல வல்லல இறைவனுடைய திருவடி வீணையை போன்று ஒலித்தது என்று சொல்லவில்லை குற்றமில்லாத வீணையை போல ஒலித்தது அவ அந்த ஒலியில் என்ற என்ன இன்பம் இருக்குமோ அந்த இன்பம் இருந்ததான் அந்த திருவடியில் மாலையில இருக்கிற மதியம் மதியம் என்று சொல்லி இருக்கலாம் மாலை வேளையில் இருக்கிற மதியம் இளநிலா அந்த இளநிலாவில் இருக்கிற இன்பம் எனக்கு இருந்தது அந்த நீட்டறையிலே வீசு தென்றலும் ஜில் ஜில்ன்னு ஜில்ன்னு வீசுகிற தென்றல் எப்படி இருந்ததோ அப்படி இருந்தது அந்த நீட்டறை வேனிலும் இளவேதி காலத்துல என்ன இன்பம் இருக்குமோ அது கிடைக்கிது வண்டுகள் மொய்கின்ற பொய்கையின் கரையில் இருந்தால் என்ன இன்பம் இருக்குமோ அந்த இன்பம் எனக்கு இருந்தது என்றுதான் சொன்னார் சுவாமி ஆமா அதத்தான் மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தண்டமும் கொள்கையும் போன்றதே ஈக்கன் என்று இணையடி நீடலே இதை வேறொருவன் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா என்ன ஆத்திரம் வரும் என்ன கோபம் வரும் கோபுரத்துல என்ன வார்த்தை உபயோகப்படுத்துவான் என்று கூட தெரியாது கோபத்திலே என் உச்ச எல்லையில் போனதுக்கு அப்புறமா செய்த தவறு செய்தவனை அவன் கொலை செய்யக்கூட துணிவானே இவருக்கு இந்த எண்ணம் எப்படி வந்தது அருளாளன் ஆமா அவர்கள்னா கோபத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் ஈசனுடைய திருவடி இனித்தது என்றுதான் சொல்லுகிறார் இது முதல் பாடல் இரண்டாவது பாடல் அவருடைய உபதேசம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அந்த பாடல் நான் நினைவூட்டத்தான் வந்திருக்கிறேன் ஆமா இந்த பாடல் தெரியாதவன் இருக்க முடியாது நிச்சயமாக தெரியாதவன் இருந்தான் அவன் செய்வன் இல்ல jivayame jnanam kalviyum nadinana namachivayame jnanam kalviyum namachivayame nan hari vichayam aranana நமச்சிவாயவே நான் அவிந்து ஏத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே நல்ல ரி காட்டுமே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் namachivayame nanavindri yetume namachivayame nandri kaatume aa la la la la narana naralara aa la la la aa la la la sariri நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே நெறிகாட்டுமே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் அவின்றி ஏத்துமே நன்னறி காட்டுமே நமச்சிவாயவே சுாம்பு நீற்றறையின் வெதுப்பத்திலே இருக்கிறவர் வெத்தன பாக்கு போடுறவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சுண்ணாம்பு கூட தடுவிட்டால் அந்த வெத்திரப்பாக்குல திரும்பி மூணு நாள் ஆகும் ஒழுங்க சாப்பிட ஆமா நிச்சரையில இந்த உடம்பவே தூக்கி போட்டாச்சுன்னா நம்ம வீடு ஒய்ச்சுவாட் பண்ணமுன்னா ரெண்டு நாளைக்கு குடியிருக்க முடியல மூணு நாளைக்கு குடியிருக்க முடியல அந்த காரம் நமக்கு தாங்க முடியல அந்த காரத்தினால நமக்கு உடம்பு உஷ்டமாயிடுது சளிபிடிச்சிடுது தொந்தரவெல்லாம் வருது நிச்சரையிலே தூக்கி போட்டார்களே மாபாவி கடை அமனர்கள் சுவாமி கோபம் வந்ததா உபதேசம்தான் வந்தது முதல் பாட்டுல சொல்கிறார் ஈசன் திருவடி எனக்கு இனித்தது அடுத்ததுல நமச்சிவாயவே கல்வியும் நமச்சிவாயவே செல்வமும் நமச்சிவாயவே எனக்கு ஒரு வித்தை தெரியும் விச்சை என்பது வித்தை விச்சை வித்தை வைத்துக்கொள் என்பதாதான் நாட்டு வழக்குல வச்சுக்கோ அப்படிங்கிறான் வித்து இச்சாக வரும் என்று சொல்லுவார்கள் தமிழ் பெரியோர்கள் ஆக விச்சை எனக்கு ஒரு விச்சை தெரியும் என்ன தெரியுமா அதுதான் நமச்சிவாய மந்திரத்தை ஓதுதல் அந்த நமச்சிவாய மந்திரம் நன்னெறியை காட்டும் நெறி வழி நமச்சிவாய மந்திரத்தை நான் ஓதுதலினாலே நல்ல வழியில் நான் சென்று விடுவேன் இதிலிருந்து நமக்கு என்ன நமக்கு கிடைத்தது அத்தனையும் நமச்சிவாய மந்திரத்தின் வந்தது என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சுவியுடைய கருத்து கல்வியும் அப்படி ஞானமும் அப்படி கிடைத்தது எல்லாமே அவன் கொடுத்ததுதான் அதத்தான் பட்டினத்தடிகள் சொல்லுவார் சிவன் தந்தது செல்வம் என்று சொல்லுவார் ஆக எதுவானாலும் அவன் தந்ததே இல்லையா ஆமாம் வித்தையும் அவன் தான் தந்தான் அவன் நினைத்துக் கொண்டு விட்டானே ஆனால் இந்த வித்தையை அவன் எடுத்துக் கொள்ளுவான் அவன் நினைத்து கொண்டானே என நிச்சயமாக என்ற கல்வியையும் செல்வத்தையும் கொடுத்தது அத்தனை அவன் எடுத்துக் கொள்ளுவான் அவனுக்கு விருப்பம் இருப்பின் எடுத்துக்கொண்டு விட்டானே ஆனால் இவன் தேடிக்கொள்ள முடியாது நிச்சயமாக அவன் கொடுத்தான் எத்தனையோ பேர் நிறைய சம்பாதித்தவன் பிரிகாரத்தில் கட்டப்பட்டது நமக்கு தெரியும் கட்டப்பட்டவன் நிறைய மறுபடியும் சௌக்கியமாக இருந்தவன் நம்ம பார்ப்போம் என்ன அர்த்தம் அவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான் கொடுத்து விட்டான் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் எடுத்துக் கொண்டு விட்டான் இதுதான் நமக்கு கிடைக்கிறது என்பதை இரண்டாவது பாட்டு நமக்கு உணர்த்துகிறது மூன்றாவது பாட்டை பாட்டு अडेइंदु उइयार विला तदरिनना आळनार्क आळनारी अडेइंदु उइया செய்து விழாட்சதுமை மயுள்ளினார்ோடாத சுரையோ குடும்ப செவிடா மாய்ந்து மண்ணாகி கழிவரே ஏ அதனாலுதானே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல போகும்போது ஒரு அடியார் சிவன் கோயிலுக்கு தரிசனத்துக்கு போகிறவர் அடியார்களை கும்பிடாமல் போகிறானே வணங்காமல் போகிறானே என்று நினைத்தார் இல்லையா அவரும் நினைத்துக் கொண்டுதான் சென்றார் ஆனால் நினைத்தவர் தான் சொன்னவர் தான் நினைத்தார் அவர் வணங்காமல் போகிறான் அப்படின்னு ஆனால் பெரிய புராணப்படி பார்த்தோம் ஏனால் சுந்தரர் இந்த அடியார்களுக்கு எல்லாம் அடியேன் ஆவது எப்போது என்று நினைத்துக் கொண்டுதான் சென்றார் ஆனால் சொன்ன அடியவர் அவன் வணங்காமல் செல்கிறான் என்று நினைத்து விட்டார் ஆண்டவன் அடியெடுத்து கொடுத்து விட்டான் பிள்ளைவாழ்ந்தவர்களும் அடியார்க்கும் அடியேன் என்று சொன்னவன் திருவாரூர் சிவன் ஆமா இந்த வரியை சொன்னவன் திருவாரூர் சிவன் திருநீலகண்டத்துக்கு அடியேன் என்று தொடங்கிவிட்டார் ஆக அடியார்களுடைய திருவடியை வணங்கினால் நமக்கு உயும் கதி கிடைத்து விடும் என்பது சுவாமியினுடைய தீர்ப்பு ஆளான்க்கு ஆளானாரை அடைந்து உய்ய விழாச் செய்து இந்த அடிமையாக இருக்கிறவர்களுக்கு எப்பாவது விடுதி உண்டோ கிடையாது உயிர் உள்ளளவும் உடல் உள்ளளவும் அவர்களுக்கு மீட்சி கிடையாது இத விட்டு அவர்கள் விலகி விடமாட்டார்கள் இந்த நேரியிலிருந்து அதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேலாடிமை என்று சொன்ன ஒரு நாளைக்கு இதை விட்டு நகர்ந்து விடுவார்களா இன்னைக்கு சிவபூசை செய்ய வேண்டாம் இன்னைக்கு பஞ்சாட்சரம் சொல்ல வேண்டாம் இன்னைக்கு கோயிலுக்கு போக என்று எண்ணுவார்களா கிடையாது நிச்சயமாக அந்த எண்ணமே வராது வாரியார் சுவாமி சொல்லுவார் எழுந்த உடனே நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் ஆகிவிட்டதான்னு கேட்ட உடனே இவன் எல்லாம் ஆயிட்டு என்ன ஆனிச்சுன்னு சொன்னான் தெரியுமா ஒன் டூருக்கு போனது சாப்பாடு ஆனதான் இவன் சரி சொன்னானா வாரியார் சாமி அப்படி சொல்லவில்லை நித்திய கர்மானுஷ்டானம்னு சொல்றது காலையில் எழுந்து நீராடி நீராடி சிவபூசை செய்தல் தான் நித்திய கர்மானுஷ்டானம் என்று வாரியார் சாமி சொல்லுவார் இப்ப நாமல்லாம் என்ன சொல்றோம் ஒ போறது சாப்பித்திய கர்மானுஷ்டம் ஒத்துக்கல நீ தண்ணியில நீராடி நீராடி அப்புறம் நீராடிய வணங்குவது இதுதான் நித்திய கர்மானுஷ்டானம் அப்படின்னு சொன்னார் அவர் எல்லாத்திற்கும் மாறுதலான கருத்து மாறுதலான கருத்து இல்ல அவர் சொல்லுதான் உண்மையும் கூட ஆக மீளா ஆட்சி மெய்மையுள் நிற்கிறார் மீளாத ஆள் செய்வானே ஆனால் அவன் மெய்மை வழியிலேயே நிச்சயமாக இருப்பான் தவறான வழிக்கு செல்ல மாட்டான் அதனாலதான் கரூர் இந்த புகழ்ச்சோறன் நினைத்தான் இந்த அடியார் யானைக்கு தீங்கு செய்திருக்க மாட்டார் இந்த யானை தீங்கு செய்திருக்கிறது அவர் தீங்கு செய்து விட்டார் அடியாராக இருப்பவன் தீங்கு செய்ய மாட்டான் என்று முடிவு செய்து விட்டார் முடிவு சென்றதைத்தான் தேக்கரார் வருமான சொல்லுகிறார் அதுபோலத்தான் அடியவர்களாக இருப்பவர்கள் தீமை செய்ய எண்ண மாட்டார்கள் தீமை என்ற எண்ணமே அவருடைய எண்ணத்துல இடம் கிடையாது இல்லையா மெய்மையும் தோளாத சுரையோ தொழும்பர் செவி ஒட்டை இல்லையா அவன் காதல நான் சொல்றதெல்லாம் கேட்கலையா அப்படி கேட்காம போனான்னா வாழா மாய்ந்து மண்ணாகி கழிவுறேன் என்றும் சொல்லிவிட்டார் சட்டம் சொல்லுகிறார் அவ்வளவுதான் நான் அன்னைக்கே சொன்னேன் தேவாரம் சைவ சமய சட்ட நூல் அப்படின்னு இதையெல்லாம் செய்து விட்டே ஆனால் உனக்கு உய்யும் கதி கிடைத்து விடும் என்பதுதான் சுவாமியினுடைய கருத்து மூன்றாவது பாட்டு அடுத்து இந்த கருத்துக்கள் எல்லாம் நீச்சறையில் இருக்கும் போது தோன்றிய கருத்துக்கள் தோன்ற முடியுமா சொல்ல முடியுமா நினைக்கத்தான் முடியுமா இப்படி ஒரு கருத்தை எண்ணி பார்க்கணும் நாம நடலை வாழ்வு கொண்டு எம் செய்வீர் நானிலே சேர்வது சொற்பிரமானமே சதர நன கடலில் நஞ்சமுது ஊர் முனி பண்டமே சதார வாழ்க்கை நிலையாமை நிச்சயமாக நீ அந்த இடத்துக்கு போய்விடுவாய் இதையும் வாரியார் சொல்லத்த வாரியார் சொல்லாததே கிடையாது எல்லா கட்சிக்காரனும் எல்லா மனிதர்களும் பணக்காரனா இருந்தாலும் படித்தவனா இருந்தாலும் கடைசியாக போற இடம் எல்லாம் ஒரே இடம் தான் எவ்வளவு உட்கருத்து தெரியுமா அவருடைய பேச்சல ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் பேச்சு கேட்டு திருந்தியவர்கள் எல்லோரும் அங்கே போற சொமானமே சுடலை சேர்வது சொற்பிரமானமே கடலின் நஞ்ச முதுந்தவர் கைவிட்டால் உடலினார் கடந்த முனிவண்டமே பூ கை கொண்டு அரண் பொன்னடி போற்றில நாக்கை கொண்டு அரண் நாம் நமிழ் கீழ இறை தேடி பலமந்து காக்கைக்கே இரையாகிக் கழிவறே திருமூலர் இதைவிட கூட ஒரு படி தாண்டி விடுகிறார் மூவாயிரம் ஆண்டு தவம் இருந்து பெற்ற தமிழ் எழுதி கிழிச்சி அடிச்சு திருத்தி வெளியிட்ட தமிழ் அல்ல திருமூர திருமந்திரம் ஆண்டவன் பெரும்பத்திலே திளைத்து இருந்து ஆண்டுக்கு ஒரு பாட்டு தபத்தில் இருந்து வெளிவந்த தமிழ் திருமுறை திருமந்திரம் அவர் சொல்லுவார் யாவற்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை ஒரு பச்சிலை என்பது இவர்கள் வில்வம் வில்வம்னு சொல்றாங்க என்ன பொறுத்த அளவுல நான் அப்படி சொல்ல தயாராக இல்லை என்ன பொறுத்த அளவில் ஏதேனும் ஒரு பச்சிலையை இட்டுவிடு அது எந்த பிரச்சனையும் ஆடா தொடையாயிருந்தாலும் சரி எது கண்ணில் அவனுக்கு அகப்படுதோ அதை எடுத்து அவன் தலையில் வைத்து விடு அவன் திருவடியில் வைத்து விடு அப்படித்தான் அவர் சொல்லியிருப்பார் என்பதை நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன் அவ்வளவுதான் யாவற்கும் ஆம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை ஒரு பச்சிலை என்பதை ஒப்பற்ற பச்சிலை என்று பொருள் பண்ணி வில்வம் தான் அப்படின்னு சொல்லிவிடுகிறார்கள் எங்க வில்வத்தை போய் வந்து வெறும் பச்சிலைன்னா ஏதேனும் ஒண்ணி போட்டுருவான் இல்லையா ஆமா ஆக பூ கை கொண்டு அரண் பொன்னடி போற்றில நா கொண்டு அரண் நாம் நவிழ்கிறார் அரகரா அரகரானு நாம சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அரகர அரகரண திருமூலர் திருமந்தரம் சொல்லுகிறது அரகர என் மாந்தர் அரகர என்ன அமரரும் ஆவர் அரகர என்ன அரியதும் இல்லை அரகர என்ன அரும்பிறப்பந்தை இது மொழியில இப்போவும் நம்ம என்ன சொல்றோம் அவன் எல்லாம் சம்பாரிச்சான் அவங்க தாப்பி சம்பாதிச்சு வச்சிட்டு போனா இந்த பையன் எல்லாத்தையும் அரோஹரா பண்ணிவிட்டான் என்ன அரோகரான்னு என்ன அர்த்தம் அழித்து விட்டான்னு அர்த்தம் இப்ப நாம அரோகரான்னு சொன்னா என்ன அர்த்தம் நிச்சயமாக நம்ம பாம்பம் எல்லாம் வினையெல்லாம் அரோகரான்னு போய்விடும் அதனாலதான் ரொம்ப பேர் என்ன பண்றது நம்ம பார்வதின்னு சொன்னா அரோகரான்னு சொல்றது இல்லை ஏன் அது சொல்ல மாட்டாங்கன்னு அப்போ சொல்லிவிட்டாரு திருமுறை திருமந்தில் அரகர என்கிற அருகிலர் மாந்தர் அவர் சொல்ல மாட்டான்டான் அதனால நாங்க என்ன பண்றது பாருவதே சொல்லி நாங்களே அரகிற மகாதேவன் சொல்லிவிடுவோம் ஏன்னா வினை எங்களுக்குத்தான் போகணும் அது ஆண்டவன் திருவருள் இல்லையா ஆமா ஆனாதான் அத நாக்கை கொண்டரம் நாமும் நவில்க்கே இறை தேடி அளமந்து காக்கைக்கே இறை ஆகி கழிவு பாம்பன் சுவாமிகள் சொல்லுவார் இப்போ நம்ம நாட்டுல இந்த வல்லினம் மெல்லினத்துக்கு இடமில்லாமல் போய்விட்டது அவர்கள் சொன்னார்கள் என்ன மாதிரி வருது தெரியுமா இப்படி இந்த கமாவும் எண்ணத்துக்குத்தான் வைத்தானோ வல்லினம் மெல்லினம்னு ஏன் தான் வைத்தானோ தமிழ அப்படின்னு நாம உடம்பெல்லாம் ஏறியது அதை கேட்கும் ரேடியோவா அல்லது டிவியா நெருத்தி தொலை இந்த தமிழ கேட்கறதை விட நம்ம கேட்காம இருக்கலாம் அப்படின்னு கோபம் இருக்கும் இல்லையா இந்த பாம்பன் சுவாமி சொல்லல எப்படி அந்த தமிழ் கொஞ்சது பாத்தீங்கன்னா இறை என்பது உணவு இறை என்பது ஆண்டவன் இதையும் தேடு அதையும் தேடுன்னு சுவாமி இறை தேடு இறையும் தேடு என்ன அபூர்வமான சொற்கள் அது ஆக ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இரையாகி கழிவறே அதனால ஒரு காலத்துல என்ன செய்திருக்கிறார்கள் இந்த உடலை உம் போட்டு விடுவார்கள் மண்ணில போட்டுவது மாதிரி போற்றுவார்கள் காக்கையும் கழுகும் நாயும் நரியும் தின்றுவிடும் என்றுதான் திருப்புகளும் சொல்லுகிறது ஆமா நரி சளித்தது நாய் சளித்தது கழுகு சலித்தது எரி சலித்தது மண் சலித்தது என்று வருக நான் பம்பாய்கு போ கட்டடத்தை காட்டி அவ சொன்ன இந்த பிரிவினர்டம் அந்த நாலு மாடிக்கு மேல மொட்டை மாடியில கொண்டே அந்த உடலை போட்டு விடுவார்களாம் போட்டு விட்டால் கழுகு காக்கை எல்லாம் கொத்தி தின்றுவிடும் என்று சொன்னார்கள் ஆனால் நாம் பார்க்கல இரவு வழியில் சொன்னார்கள் அந்த கட்டிடத்தை பார்த்து விட்டு வந்து விட்டேன் ஆக நம்ம நாட்டில் என்ன இருக்கிறது இடுகாடு சுடுகாடு இரண்டுதான் இருக்கிறது மண்ணிலே இடுவதற்கு இடுகாடு என்றும் மண்ணிலே இட்டு தீயினால் சுடுவதனால் சுடுகாடு என்றும் சொல்லுவார்கள் ஆனால் இது மண்ணிலேயே சமாதி வைத்தால் சமாதி என்று சொல்லுகிறார்கள் ஜலத்திலே சமாதி செய்தால் ஜலசமாதி என்று சொல்லுகிறார்கள் இந்த ஜலசமாதி என்பதை நான் பார்த்ததே இல்லை கேட்டதும் இல்லை மண்ணில எடுகிற சமாதியை நான் பார்த்திருக்கிறேன் ஜலசமாதி என்ற ஒரு சொல்லே கேள்வியில தான் எனக்கு இருந்தது ஆனால் திருமுறையில் மிகுந்த ஈடுபாடுடையவர் திருமுறைக்கு லட்சக்கணக்கில் டிரஸ்ட் செய்தவர் காசிவாசி நம்ம கையில இன்னைக்கு புத்தகங்கள் தேவார புத்தகங்கள் கையில இருக்குன்னு சொன்னா காசிவாசி அருணந்தி தம்புரானுடைய டிரஸ்ட் இப்ப இப்பதான் யாரோ போடுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா அருணந்தி தம்புரான ட்ரஸ்ட்ல இருந்துதான் வெளிவந்தது ஆமா எல்லா கையிலும் தேவாரம் கிடைத்ததற்கு காரணம் அருணந்தி தம்புரான் திருமுறையில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள் லட்சக்கணக்கில் அதற்காக ட்ரஸ்ட் செய்திருக்கிறார்கள் எத்தனையோ ஓதுவார்களை கோயில்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் நடத்த வேண்டும் என்று எண்ணி டிரஸ்ட் செய்திருக்கிறார்கள் ஒண்ணும் வேண்டாம் நானே எப்படியோ கிடத்தேன் என்னை இழுத்து தேவாரம் பாட வைத்தவர்கள் அவர்கள் ஆமா அவர்களை நான் நினைக்காத நாளே இடையாது அவர்கள் சொன்னார்கள் உன்னால் தேவாரத்துக்கு பயன் உண்டு தேவாரத்தினால் உனக்கு பயன் உண்டு என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அதை இப்பொழுதுதான் நான் நினைக்கிறேன் என்னால் தேவாரத்தில் பயன் உண்டு தேவாரத்தினால் உனக்கு பயன் உண்டு என்று சொன்னார்கள் அவர்கள் அப்பொழுது எனக்கு புரியவில்லை இப்பொழுதுதான் புரிகிறது தமிழன் எங்க இருக்கிறானோ சைவன் எங்க இருக்கிறானோ அங்கே எல்லாம் இந்த பாடல் ஒலிக்கிறது அவன் ஒலிக்க செய்தான் ஒலிக்கிறது ஆமா நிச்சயமா அப்ப அவர் சொன்னது சரியா போச்சு இல்லையா என்று நான் எண்ணுகிறேன் அவரை தினந்தோறும் வணங்குகிறேன் அவர்தான் என்னை ஜலி செய்துங்கள் என்று சொல்லி அவர் ட்ரஸ்ட் எழுதி வச்சிட்டார் காசியில் இருந்தார்கள் ஜலசமாதி செய்து விடுங்கள் எழுதி வச்சிட்டு போயிட்டார் அதனால அவரை அதுவும் சொன்னார்கள் நான் பார்க்கல கருங்கல்லால பெட்டி இருக்குமாம் அந்த பெட்டியில இந்த உடலை எடுத்து வைத்து நட்டு போட்டு டைப் பண்ணி அந்த பெட்டியிலே நிறைய ஓட்டை இருக்கும் மீன்கள் போகிறது மாதிரி உங்களுக்கு தெரியும் காசியில மே ஜூன்ல கூட எண்பது அடி தொண்ணூறு அடி உயரம் தண்ணீர் போகும் காசியில மழை காலம் இருநூறு அடி அப்படித்தான் போகும் என்று சொல்லுகிறார்கள் இப்பவும் கூட எண்பது அடி அறுபது அடிக்கு குறை இல்லாத தண்ணி உயரம் அதுல கொண்டு போட்டு விடுவதுதான் ஜல சமாதி என்று சொல்லுகிறார்கள் அப்படித்தான் அவரை செய்தார்கள் இந்த உடல் கங்கை மீன் சாப்பிடட்டும் என்று சொல்லி இந்த உடலை அப்படி போட சொன்னார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் அப்படியே செய்து விட்டார்கள் இரையாகி கழிவறேன் என்று வருத்தப்படுகிறார் சுவாமி ஆக இந்த ஆக்கை இருக்கும் அவனை நாக்கினால் வழுத்திவிட வேண்டும் கையினால் பூக்கை கொண்டு அவனை போற்றிவிட வேண்டும் என்பது நாவுக்கரசருடைய சட்டம் அதுக்கு அடையாளமும் கோயிலும் நெரிகளும் அவர் நின்றதோ நேர்மையும் அரியாரணமாயிரு மோதிலும் தீர்மனம் என்பல் புகாத இந்த செய்கையெல்லாம் செய்யாதவனே அறிவிலி என்று கூட அவர் சொல்லுவதற்கு தவறவில்லை என்பதும் நாம எண்ணும் அதுக்கடுத்து வாட்டவாயும் நினைக்க மடனஞ்சும் காத்த சென்னியும் தந்த தலைவனை நத மட நெஞ்சும் அவன் தந்து அனுப்பினான் இவனா எடுத்துக்கிட்டு வந்தான் இவனா எடுத்துட்டு வந்தான் இவன் எடுத்துக்கிட்டு வந்தான் கருப்பா ஒரு உடல் கண்ணு கொஞ்சம் கோணலா மூக்கு கொஞ்சம் நீட்டா காலெல்லாம் குட்டையா கையெல்லாம் நீட்டு நீட்டா இப்படி ஒரு விகாரத்தை விகார உடம்ப எடுத்துக்கிட்டு வருவானா நல்ல இருக்குது எல்லாரும் பார்த்தா கொஞ்சம் ஆப்பல ஒரு உடலை எடுத்துக்கிட்டு வருவான் எல்லாருமே அப்படி ஆயிட்டா என்ன அர்த்தம் வினைக்கு ஏற்ப அவன் கொடுத்து அனுப்புகிறான்டா இதுதான் நினைவூட்டுகிறார் அவர் ஆமா அவன் கொடுத்து அனுப்பினான் எத்தனைய பேருக்கு கொடுத்து அனுப்பலை தெரியுமா நொண்டியாக பிறந்தான் பிறக்கும் குருடா பிறக்கிறான் பிறக்கும்போதே ஒரு குழந்தை காலை இப்படி வச்சுக்கிட்டு பிறக்குது இப்படி வைக்கல இப்படி வச்சுக்கிட்டு பிறகு என்ன பண்ணும் அது அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்புறமா பார்த்துக்கலாம் அந்த தாய் தந்தையர்கள் என்ன பாடுபடுவார்கள் இல்லையா அவர்கள் செய்த பாவம் குழந்தையை இப்படி கொடுத்து அந்த வஞ்சனையை தீர்த்து கொள்ளுகிறான் அவன் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள் இல்லையா தனக்கு வந்தா கூட தாங்கிக் தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்தால் அவன் தாங்க முடியாது இப்படி ஒரு குழந்தை பிறந்தது காலை இப்படி வச்சுக்கிட்டு பிறந்ததுன்னா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் அவன் கொடுத்து அனுப்பினான் ஆமா என்று சொல்வார்கள் பெரியோர்கள் நினைக்க மடனெஞ்சும் தாத்த சென்னியும் என்ன செய்ய வேண்டும் நீ அவனை வாழ்த்தி விடு தேவார பாடல் தெரியலையா திருவாசகன் தெரியலையா நமச்சிவாய மந்திரத்தை கூட வர பண்ணணும் நற்று பண்ணணும் வேண்டில்லையே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லிவிடு விட்டு வேலையும் பார்த்துக்கோ அக்கா வீட்டை விட பொண்டாட்டி விட்டு வேண்டாம் பிள்ளைய விட்டு வேண்டாம் இதையும் சொல்லிக்கோ இறையும் தேடு இறை தேடு இறையும் தேடு என்பதுதான் ஆக பார்த்தவாயும் நினைக்க மடனும் தாத்தியும் மாமல தூவி துதி நான் கேட்ட வரையிலும் துதியாதே துதியாதேன்னு தான் எல்லாரும் பாடினார்கள் நான் மாத்திர துதி துதி என்றே பாடினேன் ஏன் அது துதியாதே என்பது பகாப்பதம் தானே அதை ஏன் பகுபதமாக ஆக்கினாய் என்று நீங்க கேட்கலாம் ஐயா இது வேட்டி இதை கிழிச்சா ஒண்ணுக்கு உபயோகப்படுது கைதொடக்க உபயோகப்படுது வேற ஒண்ணுக்கு உபயோகப்படுது அதனால தப்பு ஒண்ணும் ஆமா அப்படி செய்யலாம் என்று எண்ணித்தான் நான் பகாபதத்தையும் பகுபதமாக ஆக்கினேன் அதை தவறு என்று சொல்லுவர்களும் உண்டு ஆனால் என்னுடைய நெஞ்சில் நினைப்பதை நிச்சயமாக செய்தே தீருவேன் மா மலசூவித் துதி துதியாதே உஷ் சவாவினை ஏன் நடுங்காலமே பாட்சுமுனை கடனை பட்ச வாயு விளைச்ச மடனஞ்சு காஷ் செல்லும் ூசமாம்வி தீ ம வாயனால் அவனை வாழ்த்தவில்லையே அவனை சுதிக்கவில்லையே எடுங்காலத்தை நான் வீழ்த்தி விட்டேனே வேலூரானே போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே வலிவுடையவனால் எல்லாம் போக்கிவிட்டேனே வலிவுள்ள நாளாயிருந்தால் நன்றாக வாழ்த்திருப்பேனே என்று வருத்தப்படுகிறார் சொன்ன எழுதுபாவை நல்லார் திறம் விட்டு நான் தொழுது போற்றி நின்றேனையும் சூழ்ந்து கொண்டு உழுதத்தால் வழியே உழுவான் பொருட்டு இழுதை நெஞ்சம் இதன்படுகின்றதே மாதறி இன்பத்திலே திளைக்கதற்காக இழுத்து கொண்டு செல்லுகிறதே எழுதை நெஞ்சம் என்றும் அவர் சாடத் தவறவில்லை இல்லையா ஆம் நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் அடைப்பு நினைத்துவிடு நினைத்துவிட்டால் அந்த நெஞ்சத்துக்கு வந்து விடுவான் என்பதுதான் இவருடைய வாக்கில் மற்றொரு இடத்தில் ஒலிக்கிறது நினைப்பவர் மனம் கோயிலா குண்டம் நீ நினைத்து விடு அது போரும் வேடம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாக செய்யக்கூடாது அதனாலதான் நினைத்து வணங்கிவிடு திருவண்ணாமலையை பிறந்ததினால் முத்தி கிடைத்துவிடும் திருவாரூர் பிறக்க முடியுமா பிறந்து விட்டோம் இல்ல காசியில இறக்கத்தான் முடியுமா சில பேர் காசில இறப்பதற்குன்னு போவான் இங்க என்ன பண்ணா இந்த அரிசி சோத்தை தின்னுபிட்டு எலும்பு கூட இருந்தான் காசில உங்களுக்கு நல்ல பால் கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் இருப்பு சட்டியில விட்டு காட்டுவான் காய்ச்சுவான் அத அங்கிருந்து வந்தவன் தான் இங்கேயும் இருப்பு சட்டில விட்டு காய்ச்சான் இல்லையா அந்த பால குடிச்சானா இந்த பூரிய குடிச்சானா தின்னானா அந்த பூரி மாதிரியே இவனும் ஆயிட்டான் இங்க இப்படி இருந்தமே அங்க போய் பூரி மாதிரி புஷ் போனான் கொஞ்ச நாளைக்கு இருந்து விட்டு ஐயோ சரி தேனாம்பேட்டைக்கு போயிட்டு வரலான்னு வந்தா வர்ற வழியிலேயே படார்னு போயிடு காசியில இறக்க முடியுமா அதற்கும் குடுப்பனை வேண்டும் தில்லை தரிசிக்க முத்தி நடக்குமா சென்னையில எவ்வளவு நாள் இருந்தார்கள் ராமன் இங்க அடிகளா கணிகை சாரேனோ இருக்கிற தனிகமலை பஸ்ல ஏற ஒரு போயிடலாம் இந்த தனிகமலைக்கு அவருக்கு போக முடியல விதிமுறம் மகா சன்னிதானம் இருபத்தி நாலாவது மகாசன்னிதானம் அவரிடம் அணுக்க தொண்டனாக இருந்தவன் நான் படிக்காத மேதை அறிவின் பொக்குஷம் செயலின் இருப்பிடம் அவர் படிக்காதவர் லட்சக்கணக்கான நிகத்துக்கு அதிபதி கோடிக்கணக்கான பணத்துக்கு அதிபதி இருபத்தேழு கோயில்கள் அவருடைய நிர்வாகத்துக்கு உரியது இருபத்தேழு கோயில்களுடைய நிலம் எங்க இருக்குதுன்னு அவர் அவர் மேடம் அவருடைய டேபிள் இருக்கும் மேப் அந்த நிலத்துல ஏதேனும் ஒரு தகராறுனா எந்த கோயில் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பை எடுத்து போட்டுடே எந்த இடத்துல அந்த தகராறு அப்படின்னு கேப்பார் அவர் அப்படி ஒரு புத்தி ஆமா எட்டு மணிக்கு என்ன வந்து பார் அப்படின்னு ஒருத்தனை சொல்லி இருந்தாக்க எட்டு அஞ்சுக்கு வந்தான்னா அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டார் படிக்காத மேதை ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு வந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டார் எட்டு மணிக்கு வந்தா வா என்ன விஷயம் சொல் அப்படின்னு கேட்பாரு எட்டு அஞ்சுக்கு வந்தாருன்னா எனக்கு வேற வேலை இல்ல நாலு மணிக்கு விளாண்டுவார் திரும்பி கூட பார்க்க மாட்டார் அவர்கிட்ட வேலை பார்த்தேன் ஏழரை ஆண்டுகள் இருந்தேன் அவர்கிட்ட ஏழே முக்காலுக்கு அவருக்கு ரெண்டு இட்லி சாப்பிடணும் ஏழே முக்கால் ஆனா அந்த ரெண்டு இட்லி எதுக்கு இருக்கணும் அப்படி ரெண்டு ரெண்டு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட மாட்டார் அவர்கிட்ட பழகின பழக்கம் நான் மேடையில வரனத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னேரி ஒத்துக்கிட்டு இருந்தா தொண்ணூத்தி ஒன்பது கச்சேரி நேரத்தோடு போய் விடுவேன் ஒரு கச்சேரி தவறு ஏற்பட்டு தருமபுரம் சுவாமிநாதன் நேரம் கழித்து வந்தான்னு வாழ்க்கையில வரவே வராது ஏன் இளமையில அவரிட்ட பழகின பழக்கம் ஏழே எட்டு மணிக்கு குளிக்கணும்னு இருக்கும் அவர்கிட்ட ஏழே முக்காலுக்கு சாப்பிடணும்னு அவருக்கு ஏழரை மணிக்கு போய் கூப்பிட்டோம்னா ஏழை தண்ணியை தூக்கி தலையில ஊத்துவருக்கு சாப்பிட மாட்டார் நீ சாப்பிடற சாமிநாதன் நீ சாப்பிட அவருடைய உடம்பு சரியில்லை ஜாதகத்தை எடுத்து பார்த்தார் அதுல வந்தத நான் சொல்லத்தான் வேணும் நீங்க தவறா எண்ணாதீர்கள் எப்போதுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நாயன்மாருடைய வாழ்க்கை ஆழ்வார்களுடைய வாழ்க்கை தேச சரித்திரம் இதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா பார்த்துக்கொண்டு அதே மாதிரி நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி கடத்திவிடும் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கூட அப்படித்தான் ஆனால் நம்ம தெரிந்துக்கிறதுனால தவறொன்றும் இல்லை அவர் என்ன பண்ணினார் இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தவருக்கு காச நோய் வந்துவிட்டது கொஞ்சம் கவனமா தான் கேட்டுக்கீங்க இதை நெஞ்ச விட்ட அகல இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்த எனக்கு காச நோய் ஏன் வந்தது அப்படின்னு அவர் என்ன பண்ணினார் காக்கையர் நாடி அப்படிங்கறத எடுத்து பார்த்தார் எடுத்து பார்த்தபோது அதுல என்ன வருகிறது போன ஜென்மாவில் நீ படதி மலையில் ஒரு பெரிய அன்னதானம் செய்து கொண்டிருந்தா இனி வருகிறவனுக்கெல்லாம் சோறு போட்டாய் அப்படி போட்டுக்கொண்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் எல்லாம் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்துட்டான் இரண்டு மணிக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்து ஐயா அப்படின்னு கூப்பிட்டான் இவர் சொன்னாரா பன்னிரண்டு மணிக்கு தானே சோறு மணி ரெண்டாகிறது எல்லாம் போட்டு முடிஞ்சு போச்சு கவித்து விட்டேன் வா அப்படின்னு சொல்லியிருக்காரு வர்ற வழியில எனக்கு இருமல் வந்துருட்டியா வர முடியல அதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு இவர் சொன்னாரான் திருப்பி இந்த வேர்டெல்லாம் அவ்வளவும் அதுல வருது இந்த காக்கே நாடில் அது பொய்யோ சரியோ அத பத்தி நமக்கு அந்த வருகிற அந்த அந்த போகிற வழியை மாத்திரம் தெரிந்து கொள்வோம் அவன் சொன்னானான் திருப்பி காச நோயினுடைய கட்டம் உனக்கு தெரியுமா இருமல் வந்தா அப்படியே விழுந்துருவான் கீழே இருமல் வந்தது கீழே விழுந்து விட்டேன் இந்த நோய் உனக்கு வந்தாதானே தெரியும் என்று சொன்ன அந்த ஒரு சொல்லு சொன்ன இவருக்கு இந்த தினமாலும் நோய் வந்துடு அப்படின்னு எழுதி வைக்கிறான் இன்னைக்கு இல்லாத அக்கிரமும் பண்றானே எத்தனை பேர் வயது எரிகிறது என்னென்ன சொல்லுகிறான்கள் இது எப்படி பலிக்கும் எப்படி எவன் எவன் அனுபவிச்சு சாக போறான்னு நினைக்கும் பொழுது வள்ளற்ருமான் சொன்னதுதான் நினைப்பு வருகிறது எனக்கு எது நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ அருட்பாவை நான் புரட்டி பார்த்தேன் அருட்பாவில் எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை பாடமும் இல்லை நல்ல புத்தகம் ரெண்டு கொடுத்தார் பொள்ளாச்சி ஐயா பார்த்தேன் அதுல இந்த ஒரு நாற்பது வரி வந்தது என் நெஞ்ச விட்டு அகலவே இல்லது ஆமா இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் செய்து இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தையே எழுதி வச்சு சுவாமி அப்படின்னு நினைச்சேனும் நல்லோர் மனதை நடுங்க செய்தேனும் நட்டாற்று கையை நடும விட்டேனும் அன்புடையார்க்கு துன்பம் செய்தேனோ ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ சிறப்போ இல்லை என்றேனோ இப்படி ஒரு நாற்பத்தி நாலு வரை குடிக்கிற குளத்தை தோர்த்தேனும் குருவை வணங்க கூசி நின்றேனோ அன்புடையார்க்கு துன்பம் செய்தேனோ மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ நெல்லும் கல்லும் கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனும் எப்பாவும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தா அருட்பவரை இந்த வரியை புரட்டிப்பாருங்கள் இதை நாம தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இந்த பாவத்தை நாம செய்யாமல் இருக்க செய்துவிடும் அந்த தெய்வீக வாக்கு என்று நான் எண்ணுகிறேன் ஆக இவன் என்ன பண்ணினா இந்த நோயினுடைய கொடுமை உனக்கு தெரியுமா இருமல் வந்து விட்டது அங்கேயே விழுந்து இப்பொழுதுதான் எழுந்தேன் வந்தேன் என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டு இருக்கிறான் அவன் சொன்னதுதான் படித்து விட்டது இந்த இத்தனை நாள் போட்ட சொத்துக்கு இந்த சிவனடியார் பதவி அவன் சொன்ன சொல்லுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு எழுதி வச்சிருந்தான் இதை படிச்சு பார்த்து விட்டு இதற்கு ஒரு படி இருக்கு அதை எடுத்து பார் என்று அதுல எழுதிவிட்டான் எடுத்து படித்து பார்த்தார் அவர் என்ன இருக்கிறது நீ பழனிக்கு போய் பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்து பச்சை பட்டு சாத்தி நீ வணங்கின அந்த நோய் உனக்கு நிவர்த்தின்னு எழுதியிருக்கு இவர்கிட்ட பணம் இல்லையா ஓடிக்கணக்கில் பணம் ஓடிக்கணக்கில் ஏக்கர் கோடிக்கணக்கில் கோயில்கள் அதிகாரிகள் அத்தனை பேரும் இருந்தார்களே படனைக்கு போகணும் போகணும்னு சொல்லியே செத்துவிட்டார் விதி விடலை பார்த்தீங்களா அது போலத்தான் ராமரிஞ்சாளிகள் இங்கே சென்று திருத்தணிக்கு போக முடியாமலே போய்விட்டு சமீபத்துல ஒரு பெரியவர் ஏதோ ஒரு ஊருக்கு போக முடியாமலே போய்விட்டார் நான் கேள்விப்பட்டேன் நினைவுக்கு வரல ஆஹ் பாம்பன் சுவாமிகள் பழனிக்கு போகணும் சமீபத்தில் கேள்விப்பட்ட அப்படி போய் தரிசனம் பண்றதுக்கும் புண்ணியம் வேண்டும் ஆமா புண்ணியம் இல்லாமல் எது செய்ய முடியாது அப்படி நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் நீ நினைத்துவிடு உன் நெஞ்சுக்கு அவன் வந்து விடுவான் அப்பர் வாக்கு நக்கு நக்கு நினைப்பவர் நெஞ்சொள்ளே கொக்கு நிற்கும் பொன்னா தடை புண்ணியல் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு அவர் அவரம்மை ராணியே விரகில் தீனல் பாலிற்படு நெய் போல் மற Mama, he's for the end. முன்னிற்பூமே முகம் வாங்கி கடைய முன்னிற்பூமே சமயத்தவர்களுக்கு தேவாரம் உயிரினும் போற்றப்பட வேண்டியது தேவாரத்திலே அப்பர் சுவாமிகள் பாடிய ஒரு திருப்பதிகம் அந்த நீட் இருந்து நமக்கு செய்த உபதேசத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் என்ற அமைதி எனக்கு உண்டு சென்ற மாதம் நான் விட்ட பகுதி சிவபாத சேகரன் என்று பெயர் பெற்றவர் இன்னைக்கு கோயில்களுக்கெல்லாம் அலங்காரமாக எண்ணிக்கொண்டு நிற்கிறது தஞ்சை ராஜராஜேஸ்வரன் அதை எழுப்பிய பெரியவன் தேவார திருமுறையை நமக்கு எடுத்து தந்த பெரியவர் நினைப்பிற்கு உரியவர் நான் அவரை மறந்ததே இல்லை ஒவ்வொரு நாளும் அவரை நினைத்து கும்பிடுவேன் அவர்தான் தேவாரத்தை நமக்கு கிடைக்க செய்தவர் அவர் திருவாரூரிலே இருக்கும் போதுதான் இந்த தேவாரத்தை கேட்டார் என்று நான் சென்ற மாதம் உங்களுக்கு முடித்திருந்தேன் சம்பந்தர் பாடியதை கேட்டார் அப்பர் பாடியதை கேட்டார் சுந்தரர் பாடியதையும் அவர் கேட்டார் என்று செவிவதை செய்தி நமக்கு கிடைக்கிறது என்ன பாடலை கேட்டார் நாம் எி பார்ப்போம் பூஜை முடிவிலே அந்த பெரியவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை பாடி காட்டுகிறார் ராஜராஜ சோழனுக்கு சம்பந்தர பாடியதை பாடி காட்டினார் அப்பர் பாடியதை பாடி காட்டினார் சுந்தரர் பாடியதை ஒரு பாட்டு அவர் பாடுகிறார் பொன்னு மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் உணர்பானை தருவானை மோகமும் திருவும் குண்பானை பின்னையல் பிழையைப் பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மயம் என்றறி உண்ணாயம்மானை வந்த பிரானை அன்னும் வைகும் வயற்படனத்து அணி ஆரூரானை மறக்கலு மாமே நன நன கதன சத ுமைப் பொருளும் தருவானை மறக்கலுமா கோகமும் திருவும் புணர்ப்பானை மறக்கலு மாமே பின்னையன் பிழையை பிழையெல்லாம் தவிதப் பணிப்பானே மறக்கலுமாமே இன்ன தன்மையல் என் அறிவுண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்படனத்தனி ஆரூரானே மறக்கலுமானே அன்னம் வைகும் வயற்படன பை பெரிய பாடினார் ராஜராஜ சோழன் கேட்டான் ஐயா பெரியவரே இந்த பாட்டு யார் பாண்டது கேட்டான் இது சுந்தரர் பாடியது பாடின திருஞான சம்பந்தர் என்று ஒருவர் திருநாவுக்கரசர் என்று ஒருவர் சுந்தரர் என்று ஒருவர் மூன்று பேரா ஆமா நாளுக்கு நாள் ராஜராஜ சோழனுக்கு ஆசையினுடைய உச்சிக்கு போய்விட்டான் என்று சொன்னா கூட தகு இந்த தேவாரம் எப்படி கிடைக்கும் நமக்கு என்று எண்ணுகிறான் இது இப்படி இருக்கட்டும் இன்னும் ஒரு ஒரு விஷயம் தெய்வ சேக்கையாறு பெருமான் சொல்கிறார் இந்த பதிய நமக்கு எப்படி வந்ததுன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தம்பிரான் தோழர் என்று ஒரு பேர் உண்டு அதுபோல சேரமான் தோழர் என்றும் சுந்தரருக்கு ஒரு பேர் தம்பிரான் தோழர்னா சிவனுக்கு தோழர்னு பேர் சேரமான் தோழர்னா சேரமான நண்பர் என்று பேர் தெய்வ சேக்கிரார் பெருமான் காட்டுகிற இதை நாம் இந்த சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கடறிற்று அறிவார் அப்படின்னு பேரு கடருதல் என்று சொல்லுதல் அது அழிப்புள்ள கி கி கி கீன்னு கத்துனா கூட அது ஏன் கத்துதுன்னு சொல்லிவிடுவார் காக்கா ஒண்ணு அது ஏன் கத்துது சோத்துக்கு கத்துதா வேற யாராவது காணும்னு கத்துதா அப்படின்னு அவருக்கு தெரியும் பள்ளி ஒண்ணு கத்துதுன்னா ஏன் கத்துதுன்னு அவருக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியும் குழந்தை என் கத்துக்கு பாலுக்குன்னு நமக்கு தெரியுமா ஏண்டி கத்துதுன்னு நாம கேட்போம் அவளுக்குதான் தெரியாது பாலு கத்துக்கு இல்லையா அப்படி கடறீட்டு அறிவார் அவருக்கு பேர் அவர் சிவபூச செய்வார் நடராஜ பெருமானை சிவபூசை செய்வார் சிவபூசையினுடைய முடிவில் நடராஜ பெருமான் கூத்தாடுகிற சிலம்பொலி அவருக்கு கேட்கும் ார் காட்டுற உண்மை இது அந்த சிலம்போலி அவருக்கு கேக்கும் அந்த பூசையை அவன் ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம் இல்லையா நடராஜ பெருமான பூசை பண்ணுவார் பூசை முடிவில் சிலம்போலி கேக்கும். ஒரு நாள் கேக்கல ஒரு நாள் கேக்கல இவருக்கு நம்ம பூசையில ஏதோ தவறு செய்து விட்டோமோ நினைச்சு வாழ எடுத்து உயிரை மாற்றிக் கொள்ளு நினைக்கிறார் கதையில கொஞ்சம் தப்பு இருக்குமோ இருந்தால் விட்டுடுங்க சரியா இருக்கும் நினைக்கிறி கேட்டு ஆண்டவனை கேட்டார் இந்த கடலை தெரிவர் சேரமான் பெருமாள் சுவாமி எப்போதும் பூசை முடிவிலே சிலம்பொலி கேட்குமே இன்று சிலம்பொலி கேட்க காலம் தாழ்த்தது காரணம் என்ன அப்படின்னு ஆண்டவனை கேட்கிறார் ஆண்டவன் அப்படி பேசி இருக்கிறார் அவர்கள்ட்டெல்லாம் இன்னைக்கு ஆண்டவன் நம்மளை கண்டா ஓடியோ போடுறான் பதங்கடா அந்த மாதிரி இருந்தா இன்னைக்கும் பேசுவானோ என்னமோ கெட்டவர் கெட்டபோது அவர் என்ன சொன்னாராம் சில்லையிலே சுந்தரன் பாடினான் அதை கேட்டுக்கொண்டே இருந்து விட்டேன் இங்கே வருவதற்கு காலம் தாழ்த்ததுன்னு சொன்னான சுந்தரையை வரை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஆண்டவன் செய்த நாடகத்தில் ஒன்று இது என்ன நினைச்சிருக்கணும் ஏன் பூஜைய விட்டு விட்டு யாரோ ஒரு பண்டாரம் பண்ணோ அதை போயிட்டே நீ அவனா ஒஸ்தி அவனை தீர்த்துக்கட்டு அப்படிதான் பிறகு சொல்லிப்பான் இவர் என்ன நினைத்தார் நம்ம பூஜை கூட வராமல் அவரு பாட்டை கேட்டார் நம்மளை விட அவர் உயர்வு அவரை நாம பாக்கணும் அப்படின்னு நினைச்சாராம் இங்க இருந்து அவரை தேடி மலபாரிலிருந்து திருவஞ்சக்களத்திலிருந்து என்ன பண்ணார் சிதம்பரத்துக்கு போனார் சிதம்பரத்துக்கு போனா அவர் இங்க இல்ல திருவாரூருக்கு போயிட்டார் சொன்ன அங்க இருந்து அங்க ஓடினார் அங்க போனா இல்ல இல்ல நாகப்பட்டினத்துக்கு போயிட்டார் அங்க ஓடினார் அப்புறம் இரண்டு பேரும் நண்பரானார்கள் இரண்டு தடவை என்று நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலிருந்து திருவஞ்சக்கலத்துக்கு போய் அவருடைய அரண்மனையில இருந்தார் சுந்தரர் இரண்டு தடவை நினைப்பு கொஞ்சம் மின்னப்பண்ணையும் இருக்கும் தவறு இருக்காது இருந்தால் விட்டுவிடுங்க ஒரு தடவை அவருடைய அரண்மனையில் தங்கி இருந்தார் தங்க ஊஞ்ச பலகை வெள்ளி நாள முத்து நாள அந்த கம்பி நல்ல சாப்பாடு அவருக்கு வேடிக்கைக்காக மல்யுத்தம் அது நிலமெல்லாம் நடக்குது அங்க இருக்கிறார் சுந்தரர் இந்த அரச போகத்துல இருக்கிறார் ஆண்டியாக இருக்கிற அடியவர் அரசபோகத்துல இருக்கிறார் சுந்தரர் இவருக்கு என்ன நினைப்பு வந்து தெரியுமா கடவுளே திருவாரூரை விட்டு இங்க திருவஞ்ச கலத்திரியே இருக்கிறனே திருவாரூருக்கு போக வேண்டாமா நான் ஒரு வாரமா இங்க இருக்க அப்படின்னு நினைத்தார் அவ்வளவுதான் போயிட்டு வரன்னு கூட சொல்லல ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய்சவாரி திருவாரூருக்கு போய்த்தீர்வேன் அப்ப சொன்ன பதியந்தான் இது பொண்ணும் பொருளும் தருவானை அவன் எத கொடுப்பான் மோற்ற சாம்ராஜ்யத்தையும் கொடுப்பான் பொன்னையும் கொடுப்பான் போகத்தையும் கொடுப்பான் மெய்பொருளாகிய மோற்ற சாம்ராஜ்யத்தையும் கொடுப்பானே அவன் அவனை மறந்துவிட்டு நான் இங்கே இருக்கிறேனே என்று நேத்த பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்ன என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிரப் பணிப்பானை தன்மையன் என்றறி ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானே அண்ணம் வைகும் வயப்படனத்தணி ஆரூரானே மறக்கலுமாமோ மறக்கலாமா மறந்துவிட்டேயே ஒரு வாரமாக அப்படின்னு நினைச்சார் எழுந்து விட்டார் சவாரி இந்த பதியத்தை பாடிக்கொண்டேதான் அவர் வந்தார் என்று தெய்வ சேக்குதார் பெருமான் எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்குதார் பெருமான் எழுதாவிட்டால் நமக்கு இந்த கதையெல்லாம் நிச்சயமாக தெரிந்திருக்க முடியாது ஆமா மாணிக்க வாசிரியருக்கு எழுதவில்லை தெய்வ சேர்க்கிறார் பெருமான் ஆசை பத்து எப்ப பாடினார் பிடித்த பத்து எப்ப பாடினார் செத்திலா பத்து எப்ப பாடினார் என்று நமக்கு தெரியாமலே போய்விட்டது ஆமா அந்த பெருமான் எழுதி இருந்தாரே என செத்திரா பத்து இவர் நிச்சயமாக அந்த சிறை கூடத்தில் இருக்கும் போதுதான் பாடியிருக்க வேண்டும் என்று நினை எழுதியிருப்பார் இல்லையா அவர் எழுதவில்லை நமக்கு தெரியவில்லை எழுதி வைத்தார் தெய்வ சேர்க்கிறார் பெருமான் பொன்னும் அன்னம் வைக்கும் பயப்படனத்தனி ஆரூராணி மறக்கலு மாமே இந்த பாட்டை சொன்னார் அந்த பெரியவர் அதுக்கு அடுத்த பாட்டு சட்டமும் பிழியும் களைவானை காலத்தீரிய காலுடையானை சட்டமும் பிணியும் களைவானை விட்ட வேட்கை வெண்ணோய் களைவானை ால் விடுத கரியானை பட்ட வார்த்தை படனின் வார்த்தை வாராமே தவிர அட்டமூர்த்தியை மட்ட விசோலை ஆரூரானை மறக்கலுமா ஆரூரானை மறக்கலுமோ என்பதுதான் ஆமே என்று சொல்லுவார்கள் தெரியும் இந்த அற்புதமான பாட்டை கேட்டான் ராஜராஜ சோழன் இதற்கப்புறமும் ஒரு நாள் பூஜையின் போது இந்த பெரியவர் வேற இன்னொரு பாட்டு சொன்னார் சுந்தர தேவாரத்திலிருந்து மேலா அடிமை உமக்கே திற வேண்டே மேலா அடிமை உமக்கே பிறரை போல் உள்ளே கனந்து கணந்து ஆடாய் இருக்கும் அடியா தங்கள் அல்லல் சொன்னக்கா யா இவர் ஏதோ வருத்தப்பட்டு பாடுவது போல் இருக்கிறதே ஏதோ ஒரு கண் தார வேண்டும் என்று சொல்லுவது போல் பாட்டு அமைந்திருக்கிறதே என்று கேட்டான் அந்த பெரியவரை வரலாறு ஒன்றும் எனக்கு தெரியாது எங்கள் குடும்பத்திலே பாடிக்கொண்டிருந்த பாடலை நான் பாடிக்காட்டிவிட்டேன் என்று சொன்னார் அந்த பெரியவர் என்று கர்ணபரம்பரை செய்தி சொல்லுகிறது ஆனால் பின்னாலே வந்த தெய்வ சேர்க்கிறார் பெருமான் வரலாறு சொல்லுகிறார் பதியத்துக்கு சுந்தரர் கண்ணை இழந்து விட்டார் ஒரு கண் ஏகாம்பரத்தில் கிடைத்து விட்டது இன்னொரு கண் நீங்கள் நினைக்கலாம் ஐயா ஒரு கண்ணு தான் கிடைச்சு போச்சையா அத்தோட போண்டிதானே அப்படின்னு நிச்சயமாக இரண்டு கண்ணினாலும் பார்த்தால்தான் பார்வை சரியாக இருக்கும் அது சரியாக இல்லை என்பதை நானே இப்ப அனுபவிக்கிறேன் ஆமா எனக்கு இந்த இடத்துக்கு வந்து தகராறு பார்த்தா எட்டா தெரியுது எட்டை பார்த்தா ஆறா தெரியுது இன்னொன்னு பக்கத்தில் வர்றவங்க யாருன்னு கூட தெரிய மாட்டேங்குது இல்லா அது தவறல்லமா ஐயா பக்கத்துல வந்து ஆம்பளையா இருந்தா கைப்பட்டு போச்சு பேசாம போயிடுவான் பெண்ணா இருந்தா பெரிய தொந்தரவா போயிடுமே இல்லையா ஆக இரண்டு கண்ணாலும் பார்த்தால்தான் பார்வை செருப்படும் இரண்டு கையாலும் செய்தால்தான் கை செறிப்படும் காலம் அப்படியே ஏமா இது கடவுளுடைய அமைப்பு அப்படி ஆக இந்த இரண்டாவது கண் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவன்கிட்ட விண்ணப்பிக்கிற பதியம்தான் இது அதற்கு சொல்லுகிறார் நான் மேலா அடிமை என்றைக்காவது உன்னை விட்டு நான் பிரிய முடியுமா பிரிய மாட்டேன் அப்படின்னு நிச்சயமா சொல்லிவிட்டார் நாம சொல்ல முடியுமான்னு எண்ணி பாருங்க ஆளாய் என்று சொல்லி உமக்கே ஆளாய்னா உன்னை தவிர வேற ஒருத்தனுக்கும் கிடையாது மூலாத்தி போல் உள்ளே கலன்று முகத்தான் மிகவாடி அதுக்கு சொல்லாங்க சரியா பத்தலை கண்ணெல்லாம் போச்சுக்குது கிடையாது முகத்தான் மிகப்பாடி அடியா தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே இந்த கண்ணுக்குல நீ தான் வாழ்ந்து போய நீ தான் மூணு கண்ணு வச்சிருக்கேன் வச்சுக்கோ போ இரண்டு கண்ணு வேண்டாம் மூணு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவருக்கு தகுதி இருந்தது இதுல என்ன இசை குவிப்பு இருக்கிறது என்று கேட்டால் தேவாரம் எல்லாம் இசை வடிவத்திலே வந்தது அந்த இசை சரியான இடத்திலே சரியான இசையோடு அமைத்து இருக்கிறார்கள் பெரியவர்கள் அதை பத்தி நிறைய என்னால முடிந்தவரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி கமிஷ சங்கத்தில் எழுதி கொடுத்திருக்கிறேன் அது அப்பப்ப மேகசீன்ல வந்தது இதற்கு இப்போ கை காலு இதெல்லாம் இல்லாதவன் அவன் ஊனம் உள்ளவன் அவன் எதுக்க கூட வர சகுனத்துல அவன் வரக்கூடாது இல்லையா ஆனால ஊனம் உள்ளவனை மின்ன இருந்த மகாராஜாக்கள் எல்லாம் பார்க்கவும் மாட்டார்கள் உங்களுக்கு ஒரு கதை தெரியும் அல்லவா ஒரு ராஜாவுக்கு ஒரு விரல் இல்ல யாரோ ஒருத்தர் அந்த ராஜாவை தூக்கிட்டு போயிட்டான் காளி கோயில பலி கொடுக்கறதுக்காக வேண்டி கொண்டி வச்சு பார்த்தா ஒரு விரல் இல்ல ஒரு விரல் இல்லடா உள்ளவன் தூக்கி போட்டான் அப்படின்னு ஒரு கதை உங்களுக்கு தெரியும் இல்லவா சின்ன பிள்ளை நாம படித்தோம் இல்லவா இந்த கதையை ஆக இந்த ஊனம் உள்ளவன் இந்த ஊனத்தை தீர்க்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கசப்பான ஒரு மருந்தை நாம சாப்பிட்டோம்னா வினிப்பான எட்டு நெய்ய விட்டுக்கிறோம் அதுபோல சுவாமி என்ன பண்ற இந்த மத்தியமாவதுன்னு ஒரு ராகம் அது மங்களத்தை கொடுக்கக்கூடிய ராகம் அப்படின்னு அதற்கு பேர் ராகத்துக்கு அந்த தகுதி உண்டு என்று ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு தகுதி உண்டு இந்த ராகத்தை பாடா இன்னும் நடக்கும் இந்த ராகனது நடக்கும் என்று சொல்லுவது போலாம் போடதான் ராகத்தை இந்த ராகத்தை பாண்டா இந்த படம் கிடைக்கும் என்று இருக்கிறது ஆக இவர் என்ன பண்ணினார் அமங்கலமாக இருக்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனக்கு மங்கலம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணிய பொழுது மங்களமான ஒரு ராகத்தையும் சேர்த்துக் கொண்டு இந்த மீளாடிமையை பாடி மங்களம் பெற்றார் இசை நுணுக்கம் சொல்லுகிறது என்பதோடு இருக்கட்டும் மூன்று பேருடைய பாடலையும் கேட்டான் இன்னும் பல தமிழ்சைவாணர்களையும் அவன் சந்தித்தான் என்று கர்ணபரம்பரை செய்தி இருக்கிறது நாம் அடுத்த மாதம் அதனை எண்ணி பார்ப்போம் அதோடு சில பதிகங்களும் பாடி பார்ப்போம் என்று சொல்லி நாம் எல்லாம் பஞ்சாட்டரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை மூன்று நிமிடம் இருக்கிறது நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக நாம் சைவத்தில் பிறப்பதற்கு பெரிய புண்ணியம் செய்திருக்கிறோம் சிவனை வணங்குவதற்கு புண்ணியம் செய்திருக்கிறோம் திருநூறு அணிய புண்ணியம் செய்திருக்கிறோம் ருத்ராட்சம் அணிய புண்ணியம் செய்திருக்கிறோம் பஞ்சாட்சர்மம் சொல்லுவதற்கு புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் வேற்று வேறு ஒரு மதத்தவனை பார்த்து அவன் அப்படி இருக்கிறான் உயர்வாக இருக்கிறான் என்று எண்ணி விடாதீர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நாம் நாம் நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று நிச்சயமாக கொள்ளுங்கள் என்று சொல்லி பஞ்சாட்டம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்ளுவேனாக இன்று அமாவாசை யாருமே வரமாட்டார்கள் என்று சில பேர் பயமுறுத்தினார்கள் நான் நினைத்து விட்டேன் நான் ஊதுகர் சங்கை ஊதி விடுவோம் பொழுது விடிந்த போது விடியட்டும் என்று நினைக்கிறவன் நான் கடமையை செய்கிறவன் கடமையை செய்து விட்டேன் தமிழ் சித்தங்கத்தாரை நான் கேட்டேன் இது எனக்கு கிடைக்க சைவ மக்களுக்கு இந்த தேவாரத்தை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன் பாடிக்காட வேண்டும் என்று நினைத்தேன் இது இரண்டாவது நிகழ்ச்சி மீண்டும் ஒரு தரவை தமிழிசைச் சங்கத்தாருக்கு என்னுடைய வணக்கத்தைச் சொல்லி பஞ்சாற்றம் சொல்லி நிறைவேற்றி கொள்ளுவேன் அடுத்த மாதம் நாம் சந்திப்போம் ம சிவாய சிவாய நம உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகாது நான் போன மாதம் சொன்னேன் கைத்தட்டி கொண்டுதான் சொல்லணும்னு எவ்வளவு நினைப்பாகச் செல்லுகிறீர்கள் வணக்கம் செலுத்திக் கொள்ளுகிறீர்கள் ஓம் நம சிவாய சிவாய நம மோம் நம சிவாயி நமோ ஓம் நம சிவாயிவாய நமோ ஓம் நம சிவாயி நமோ ஓம் நம சிவாயி நம Om namo jivaya jivaya namo Om Om namo jivaya jivaya namo Om Om namo jivaya jivaya namo Om tibaya, Om namo jivaya jivaya namo Om Om namo jivaya jivaya namo Om Shivaya namavo jivaya namavo jivaya namavo நம பார்தே நாடுடைய சிவனே போற்றி